108 எட்டு திவ்வதேசங்களில் சோழ திருத்தலங்களை செவித்துக் கொண்டு வருகிறோம் இதில் அடுத்த திருத்தலத்தை பற்றி கேட்போம் ஸ்ரீரங்கத்துக்கும் முந்தைய திவ்வதேசம் பகவான் பங்கையச் செல்வி தாயாரோடே எழுந்துருளியிருக்கும் திப்பதேசம் ஏன் பெரியாழ்வார் கண்ணனுக்கு என்ன வந்து விடுமோ என்று பயந்து மாலைப்பொழுதில் காப்பிட்டு பாடிய திவ்வதேசம் ஆதி திருவள்ளறை வெள்ளறை என்று சொல்லும்போதே வெளுத்த பாறை ஸ்வேதகிரி என்பது தெழுவாகிறது பகவான் எதற்காக திருவள்ளறையில் வந்து தங்கி தங்கியிருக்கிறார் இவருக்கு எதற்காக காப்பிட்டார் என்று பார்ப்போம் ஒரு முறை சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய படைபலத்தோடு இந்த திருத்தலத்துக்கு அருகே வந்து தங்கியிருந்தான் தண்டு இறங்கியிருந்தான் அப்போது ஓர் பன்றி இங்குமங்குமாக அவனுக்கு போக்கு காட்டியது அதை எவ்வளவு தூரம் துரத்திக் கொண்டு போனாலும் டை மன்னனாலோ பிடிக்க முடியவில்லை தளர்ந்து போன மன்னன் அருகிலே தவம் புரிந்து கொண்டிருந்த மார்க்கண்டேயர முனிவரை வினவினான் முனிவரும் இவ்வெம்பெருமானை சேவிக்கத்தானே நாம் நெடுங்காலமாக இங்கு தவம் புரிந்து வருகிறோம் மன்னன் வரும்போது நமக்கு காட்சி கொடுப்பதாக எம்பெருமான் கூறினாரே என்பது ஞாபகத்துக்கு வந்து பன்றி சென்று மறைந்த புதரு கருகே சென்று பாலால் திருமஞ்சனம் செய்தார் உடனே அங்கு எம்பெருமான் அத்புத திருக்கோலத்தோடே தரிசனம் கொடுத்தான் அவனே தாமரைக்கண்ணன் புண்டரீகாட்சப் பெருமாள் சிறு மலைக்கு மேலே நின்றிருக்கிறார் இத்திருக்கோயிலுக்குள்ளே நுழையும் போதே தட்சிணாயனம் ராயணம் ஆகியு மாதங்களுக்காக தனித்தனி வாசல்கள் உள்ளன பெருமான் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் திருநாமம் ஷெண்பகவல்லி பங்கையச் செல்வின் ஆட்சியார் விமலாகிருதி விமானம் சிவி சக்கரவர்த்திக்கும் மார்க்கண்டேயருக்கும் பெருமானிங்கு பிரத்யக்ஷமாக சேவை சாதித்தான் பகவானுடைய தேவிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின் ஆச்சியார்கள் இவர்கள் மூவருக்கும் முறையே ஓரோரு திருத்தலம் பிரதானமானது ஸ்ரீதேவினாச்சியாருக்கு திருவள்ளறை பூதேவிநாச்சியாருக்கு அதாவது ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீலாதேவி நாச்சியாருக்காக திருநறையூர் என்று கொண்டாடப்படும் நாச்சியார் கோவில் ஆக ஸ்ரீதேவி நாச்சியாரின் ஆஸ்தானமே இந்த திருத்தலந்தான் இங்கே தாயார் அருகிலிருக்கும் பூங்கிணற்றில் தவம் புரிந்து பெருமானை அடைந்தாள் அந்த கிணற்றுக்கே தனிச்சிறப்பு சில காலத்துக்கு முன்னால் இங்கே ஜீயர் சுவாமி எழுந்துள்ளிருந்தார் அவருக்கும் பங்கையச் செல்வி ஜீயர் என்றே திருநாமம் இருந்ததாம் இத்திருக்கோயிலில் மார்க்கண்டேய ரிஷியின் வேண்டுகோளுக்கணங்க சிவி சக்கரவர்த்தி வடதேசத்திலிருந்து மூவாயிரத்தி எழுநூறு கொண்டு வந்து குடியேற்றினார் அப்போது ஒரே ஒரு சீவைஷ்ணவர் பரமபதித்து விட்டார் அப்ப எண்ணிக்கையில் ஒன்று குறைந்து விடுமே என்று சிவி சக்கரவர்த்தி வேதனைப்பட்டான் அவன் மனக்கவலையை தீர்த்த என்பதுமான் ஒருவனாகவே என்னையும் கருதி என்னையும் சேர்த்துத்தான் மூவாயிரத்து எழுநூறு என்று எண்ணினேன் என்று கூறி அவனே நின்று காட்டினான் மன்னவனிடத்திலும் இவ்வூரத்திலும் பெருமானுக்கு அன்பு வாத்சல்யம் பெரியாழ்வார் திருமங்கியாழ்வார் ஆகியோராலே பல்லாண்டு பாடப்பட்ட திருத்தலம் பெரியாழ்வார் பெருமானுக்கு கண்ணெச்சல் பட்டுவிட்டால் திருஷ்டி கழிவதற்காக சுத்தி போட வேண்டாமா அதுதான் அந்திப்பொழுதிலே காப்பிடுதல் பகவான் புறப்பாடு கண்டருளி திரும்ப எழுந்துருளினார் திருவந்திக் காப்பு என்று கும்பஹாரத்தி பண்ணுவது வழக்கம் பெரியாழ்வார் தன் பாடல்களாலேயே காப்பிட்டார் பெரியாழ்வார் திருமொழியில் காப்பிடல் என்று வழங்கப்படும் பத்து பாசுரங்கள் நித்தியமாய் நாம் கூற இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வல்லரை நின்றாய் அந்தியம் போதிது வாரும் அழகனே காப்பிடவாராய் என்று பெரியாழ்வார் பாடுகிறார் அழகனே திருவள்ளரையிலே நிற்கும் புண்டரிகாட்ச பெருமானே உன்னை காப்பிட வேண்டும் வா என்று கூறுகிறார் மற்றொரு பாடலில் மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதுள் சூழ் சோழமல கரசே கண்ணபுர தமுதே என்றும் கூப்பிடுகிறார் திருவரங்கத்திலிருந்து சுவாமி சில காலம் திருவள்ளரியிலே எழுந்துள்ள இருந்தாராம் பின் அவரை திருவரங்கத்துக்கு அழைக்க நினைத்த அரையர் இங்கு வந்து தன் கைத்தாளத்தாலே மொழி பாசுரங்களை சேவித்துக் கொண்டு போக அதிலே ஈடுபட்டு மயங்கி ராமானுஜர் அரையர் சுவாமியினுடைய பாடலை கேட்டுக்கொண்டே அவரை தொடர்ந்து நடந்து திருவரங்கத்தையே அடைந்தார் என்று கூறுவார்கள் சரித்திர புகழ்வாழ்ந்த திருவள்ளரை ஆழ்வார்களாலே பாடப்பெற்று மலைக்கட்டின் மேல் எழுந்துருடியிருக்கும் எம்பெருமான் இத்திருத்தலத்துக்கு மற்றொரு சிறப்புண்டு ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் நாதமணிகளுடைய நேர் சீடர் அந்த சுவாமி இங்குதான் திருவதாரம் செய்தார் இன்றும் அவருடைய திருமேனியை திருவள்ளறையில் நாம் சேவித்துக் கொள்ளலாம் அதோடு இல்லாமல் விஷ்ணு சித்தர் என்று பெயர் பெற்ற எங்களாழ்வான் இங்குதான் எழுந்தருளியிருந்து கைங்கிரம் செய்தார் ராமானுஜராலேயே கொண்டாடப்பட்டவர் எங்களாழ்வான் இன்றும் நாம் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை கூறுகிறோம் என்றால் அது அவரவர்களாலே என்றே சொல்ல வேண்டும் ஆழ்வார்களாலே பாடல் பெற்று ஆச்சாரியர்களை பெற்றுக் கொடுத்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கே இருப்பிடமாக இருக்கும் திருவள்ளரை பலவிதங்களிலும் சிறப்பு வாய்ந்தது இங்கே ஸ்வஸ்திகா வடிவத்தில் ஓர் குளம் உண்டு அந்த குளத்தின் ஒரு படித்துறையில் ஆரேனும் குளித்தால் அடுத்த படித்துறையில் குளிப்பவர்களை பார்க்கவும் முடியாது அவர்களும் இவர்களை காண முடியாது இங்கே பல தீர்த்தங்கள் உண்டு திவ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் புஷ்கல தீர்த்தம் பத்ம தீர்த்தம் மேலும் பல தீர்த்தத்தாலும் வனத்தாலும் விமானத்தாலும் ஆழ்வார் ஆச்சாரியர்களாலும் பெருமை பெற்ற திருவள்ளரைக்குச் செல்வோம் பெருமானை வணங்கி வழிபட்டு நீண்ட ஞானத்தையும் பக்தியையும் பிரார்த்திப்போம் பக்தி முக்தி அவனுக்கு என்ன வந்துவிடுமோ என்று பயந்து அந்திப்போதில் காப்பிடுவோம் பங்கேச்செல்வின் ஆட்சியாரோடே சேர்ந்து எழுந்துருளியிருக்கும் புண்டரீகாட்சப் பெறுவான் திருவடிகளே சரணம் உய்ய கொண்டார் திருவடிகளே சரணம் எங்களாழ்வான் திருவடிகளே சரணம்